तापत्रय சச்சிந்தோோத்தியேத்தவே தாத்தய விநா நம்சார்கூப்பை ग्रस्तं கோ நியாத்துமீ பிங்க மேலும் சொல்லுகிறாள்ூப்பை முஷித்தை க்ஷணம் காலாஹிநாத்மா திராத்து அன்யக்கதீஸ்வர அேள்வி அதாவது இந்த ஜீவாத்மா இருக்கானே இவன் சூக்மசரீரம் ஸ்தூல சரீரத்தோட சேர்ந்து இந்த உலக விஷய வாசனைகள் எல்லாம் மூழ்கி இந்த சம்சாரங்கிற கிணத்துல விழுந்துவிட்டான் சம்சாரத்தை ஒரு கிணத்தோடு சொல்கிறார் சம்சார கூப்பேன்னா இந்த கிணத்துக்குள்ளே விழுந்துவிட்டான் மேலே வர முடியல ஆக இந்த பிறப்பு இறப்பு சூழலில் தவித்து கொண்டிருக்கிற இந்த ஜீவாத்மா சம்சாரங்கிற சாகரம்னு சொல்லுவோம் நெருப்பு இப்படி பல அர்த்தங்கள்ல சொல்ற வழக்கம் காடு சம்சாரங்கிற ஒரு கிணறு சுழல் என்கிற கிணற்றிலே விழுந்தவன் விழுந்தது மாத்திரமில்லை விழுந்துருப்போங்கிறதே தெரியாது அதாவது இந்த உலக வாழ்க்கையில மூழ்கி போயிருக்கிறவன் அது மாத்திரமில்லை எப்ப பார்த்தாலும் இந்த உலக விஷயங்கள் எல்லாம் இவனுடைய இந்திரியங்கள் மனசு இதோட சேர்த்து இவனை இழுக்கிறது விஷயைகி முஷிதே க்ஷணம் விஷயைகினா இருக்கக்கூடிய சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றங்கிற விஷயங்களால இழுக்கப்பட்டவன் அசாந்தியை நோக்கி இழுக்கப்பட்டவன் அர்த்தம் எல்லாம் உலகமெல்லாம் நிம்மதியை தர்றதுன்னு சொல்லி ஏமாற்றி நம்மளை இழுக்கிறது அது மாத்திரமில்லை இதுக்கு நடுவில் இந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நிறைய விஷயங்களை சேர்த்து வச்சுட்டு இருக்கோம் ஆனால் இந்த வாழ்க்கையே நிச்சயமாக இல்லை காலங்கிற பாம்பால் பிடிக்கப்பட்டவனாக இருக்கும் எப்போ போகும் இந்த சரீரம்னு தெரியாது அதே சமயம் இந்த பின்னால் பாம்பு பிடிச்சுன்ட்ருக்கு அதாவது மரண காலம் அப்படிங்கிற ஒரு பாம்பு பிடிச்சின்னு இருக்கு அதே சமயம் இந்த ஜீவாத்மா என்ன பண்ணுறான் உலக விஷயங்களில் உழல்றான் அப்பேற்பட்ட ஆத்மாங்கிற சம்சார கூப்பே பதித்தம் ஜீவாத்மானம் விஷயை ஹி முஷித்தே க்ஷணம் ஜீவாத்மானம் காலாகினா கிரஸ்தம் ஜீவாத்மானம் பேர்பட்ட ஜீவாத்மாவை யார் காப்பாற்றுறது திராத்தும் திராத்தும்னா இந்த சம்சாரங்கிற கிணத்துலேருந்து நம்மளை விடுவிச்சு விஷயங்களால் அபகரிக்கப்படுறதுலேருந்து நம்மளை விடுவிச்சு இந்த மறுபடியும்றுபடியும்ரணத்துக்கு உட்படுற காலத்திலந்து நம்மளை விடுவிச்சு அனுகிரகம் பண்றது அதனால பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு திராத்தும் அதீஸ்வரா கஹ அந்யா அஸ்தி அதீஸ்வர்த்தம் இந்த ஜீவாத்மாவை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஜீவாத்மாவை சார்ந்து இருக்கிற பரமாத்மா பரமாத்மாவை தவிர வேற யாரால முடியும் ஒருத்தராலையும் முடியாதுன்னு அர்த்தம் பரமாத்மாவை என்னைக்கு ஜீவாத்மா சரணாகதி பண்ணுறானோ பரமாத்மா ஜீவாத்மாவனுடைய புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி எப்போ அனுகிரகம் பண்ணுறானோ அப்பத்தான் இவன் வந்து காலத்திலிருந்தும் விஷயங்கள்ல இருந்தும் சம்சாரத்திலிருந்தும் காப்பாற்றப்படுகிறான் இல்லைன்னா அதுக்குள்ளேயே உழன்று கஷ்டப்படுறான் அப்படின்னு அர்த்தம் தொடர்ந்து நாம் அடுத்த ஸ்லோகத்தை பிறகு படிக்கலாம் எோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான